அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து தேசிய மாறுவேல் இந்நாட்டு சிந்தனை தலைப்பு உழைப்பு ஒரு சுவை இருக்கிறது அதை அனுபவித்து பார்த்தவர்கள் ஒருபோதும் சோம்பலாய் இருந்ததில்லை அவர்கள் இன்னும் ஏதேனும் கடினமான பணி தனக்கு ஒப்படைக்கப்படுமா என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் உழைக்கும் பொழுது பிராண வாயு நுரையீரல்களை நிரப்புகிறது இரத்த ஓட்டம் சீராகிறது வியர்வை வெளியே வருகிற போது உடல் குளிர்ச்சி அடைகிறது சிறுநீரகங்கள் செம்மையாய் செயல்படுகின்றன மூளை புத்துணி பெறுகிறது பணி முடியும் போது உண்டாகிற அழகிய பொருட்களால் இதயம் நிரம்புகிறது மனித பிறவியின் நோக்கம் நிறைவேறியதாக உள்ளம் பரவசம் அடைகிறது அந்த திருப்தியை சோம்புலா இருப்பவர்களால் ஒரு நாளும் அடைய முடியாது உழைப்பவர்களால் மட்டுமே அந்த திருப்தியை பெற முடியும் உழைப்பு என்பது வெறும் வேர்வை சிந்துகிற சடங்கு மட்டுமல்ல அது அனைத்து புலன்களையும் ஆற்றல்களையும் ஒரே புள்ளியில் குவித்து நம்மையே நாம் செய்கிற செயலில் கரைத்து கொள்வது சிந்திப்போம் உலைப்பை நேசிப்போம் நன்றி